மே இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அற்றனையின் புதறிவு ஜான்ஸ் மெட்ரிக் மேனைப்பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்பு மாணவன் டி சாய் சரவணன் நேற்றைய தின கேள்விக்கான பதில்களைக் காணலாம் ஒன்று குடிமை பணியாளர்களை இந்தியாவின் எஃகு சட்டகம் என குறிப்பிட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இரண்டு மனாஸ் தேசிய பூங்கா அஸ்ஸாமில் அமைந்துள்ளது மூன்று கஞ்சார் எனப்படும் கூற்று இராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் கிர்கிஸ்தான் நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்படுகிறது கேள்விகள் ஒன்று என்லே கடவுசீட்டு குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு எது இரண்டு உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு எது மூன்று உலக காலநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி என்ற அறிக்கையின்படி வட இந்திய பெருங்கடலில் உருவாகி அதிகம் சேதம் விளைவித்த புயல் எது இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்